ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ராத்தத்தில் நாம் ஹோமம் பண்ணுற பொழுது சொல்லக்கூடியதான மந்திரத்தை விரிவாக பார்த்தோம் அதிலே ஒவ்வொரு மகர்ஷியும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இந்த ஹோமத்தை நமக்கு காண்பிச்சிருக்க இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் என்னென்னா ஆபஸ்தம்பர் முதல்ல அன்னத்தினால ஏழு ஆகுதிகளும் பிறகு நெய்நால ஆகுதிகளுமாக அபஸ்தம்பர் காண்பிச்சிருக்க அந்த மந்திரங்கள் நிறையா பலன்களை பிரார்த்திக்கிறது இன்னும் சில மகர்ஷிகள் ரெண்டு ஆகுதியை காண்பிச்சிருக்கா இன்னும் சில மகர்ஷிகள் நிறைய ஆகுதிகளை காண்பிச்சிருக்கா இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஏழு ஆகுதிகள் பண்ணினா ஹோமத்தினால என்ன பலனோ அவ்வளவு பலனும் ரெண்டு ஆகுதியினாலேயும் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே ரகசியம் அதற்காகத்தான் ரிஷி சந்துன்னு வச்சிருக்கான்னு போனோ உபன்யாசத்துலேயே பார்த்தோம் இது விஷயமாக இன்னும் விரிவாக பின்னாடி பார்க்க போகிறோம் இப்படி அந்த ஹோமத்தை பண்ணின பிறகு அந்த அன்னத்தை தொட்டுண்டு சொல்லக்கூடியதான மந்திரம் அடுத்த மந்திரம் இது விஷயமாக ஆபஸ்தம்பரை சொல்கிற பொழுது அன்னஸ்யோத்தராபிர்ஜுஹோதி ஆஜாஹூதீருத்தராஹா அந்த முதல்ல வரக்கூடியதான ஏழு மந்திரங்கள்னாலே அன்னத்தை ஆகுதியாக பண்ணணும் பிறகு வரக்கூடிய மந்திரங்கள்னாலே ஆஜ்யம் ஆகுதி பண்ணணும் அப்படி பண்ணி அந்த ஹோமத்தை பூர்த்தி பண்ணணும் பிறகு சர்வமுத்தரபிமிஷேத்து அந்த ஹோமம் பண்ணின அன்னத்தை எடுத்து வச்சுட்டு அபிமர்சேத்து அதை தொட்டுண்டு சொல்லக்கூடியதான மந்திரம் இது அன்னாபிமரிசன மந்திரம்னு பெயர் இந்த மந்திரத்திற்கு அந்த அன்னத்தை தொட்டுண்டு சொல்லணும் இது அநேக விதமாக வழக்கமாக இருக்குது ஒவ்வொரு பிரதேசங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி வழக்கம் இருக்குது சில இடங்களில் அந்த ஹோமம் பண்ணின உடனேயே அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் அன்னத்தை தொட்டுண்டு சொல்கிறதுன்னு ஒரு சாராருடைய வழக்கம் இன்னொரு சாராருடைய வழக்கம் எப்படின்னா இலையில பரமாறின பிறகு இந்த ஹோமம் பண்ணின மிச்சமான அன்னத்தை கொண்டு போய் வச்சு பிறகு அதை தொட்டுண்டு சொல்லணும் அப்படின்னு ஒரு சாராருடைய வழக்கமாக இருக்குது ஏன்னா சர்வமுத்தரையர் அபிமிரி எல்லாத்தையும் தொட்டுண்டு சொல்லணும் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த காய்கறிகள் எல்லாம் பரமாரின பிறகு பக்ஷணங்கள் அனைத்தும் பரமாரின பிறகு அந்த இலையிலேயே தர்பயினால் தொற்றுண்டு சொல்லணும்னு ஒரு வழக்கமாக இருக்குது இப்படி ரெண்டு விதமாக இருக்குது நம் முன்னோர்கள் எப்படி நமக்கு பண்ணி காண்பிச்சிருக்காலோ அதன்படி செய்யணும் ஏன் ரெண்டு விதமாக இருக்குது ரெண்டையும் ஒன்றா பண்ணலாமேன்னு நாம் நினைக்கப்படாது ஏன்னா நஹிசர்வ சர்வஞ்சானாதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது எல்லாேருக்கும் எல்லாம் எப்போதும் தெரியுமா அப்படின்னா தெரியாது இதெல்லாம் ரிஷிகள் நமக்கு ரொம்ப யோஜனை பண்ணி நமக்கு போட்டு கொடுத்த வழி அவர்கள் போட்டு கொடுத்த வழியில் நாம் செய்யணும் இது ரெண்டையும் ரெண்டாக ஏன் இருக்குது ரெண்டையும் பண்ணலாமே அப்படின்னு நாம் நினைப்போம் ரெண்டு விதமாக ஏன் இருக்கணும் அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது நம் நம் முன்னோர்களெலாம் பண்ணி காண்பித்த வழியில் போகணும் இது ஒன்றும் சாஸ்திரத்துக்கு விரோதமான விஷயம் இல்லை அப்படின்னா எடுத்துக்கிறதுல தவறில்லை சில விஷயங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்க விடாது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு இல்லை முன்னோர்கள் காட்டின வழியில் பண்ணணும் அப்படி ரெண்டு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கா என் வழக்கத்தில் இருக்குது முன்னோர்கள் செய்து காண்பித்த வழியில் அதை பண்ணணும் அந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் ஏஷதே ததா ஹே தத்தகான்னால் நாம் கூப்பிட்ட பிதாவுக்கு தக தத்தகான பெயர் நாம் ஆவாகனம் பண்ணியிருக்கோம் இங்கே அவர் வந்திருக்க அப்படி வந்தவருக்கு தத்தகான பெயர் பித்தரலோகத்தில் வாசம் பண்ணுற தகப்பனாருக்கு பிதான்னு பெயர் ஜீவிச்சிருக்கிற பொழுது தகப்பனாருக்கு ஜனகஹான்னு பெயர் ஆயுஷ்ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா மம ஜனகசேன்னு சொல்லணும் ஜீவிச்சிருக்கவர் பொழுது ஜனகஹான்னு சொல்லணும் காலமான பிறகு பிதான்னு சொல்லணும் ஸ்ராத்தம் இதுபோல் காரியங்களில் அழைச்ச தகப்பனாருக்கு தத்தகான்னு சொல்லணும் அதான் பிண்ட பிரதானத்தில் கூட ஏஷத்தே தத்தான்னு சொல்லி வைப்போம் அழைக்கப்பட்ட தகப்பனார்னு அர்த்தம் அதே போல தான் ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் அதே போல தான் தாயார் ஜீவிச்சிருக்கிற பொழுது ஜனனின்னு பெயர் மம ஜனியாக அப்படின்னு தான் சங்கல்பங்கள்லாம் சொல்லணும் அவர்கள் காணமா காலமான பிறகு மாத்தானு பெயர் பித்ருலோக்கத்தில் வாசம் பண்ணக்கூடிய தாயாருக்கு மாத்தானு பெயர் கர்மாக்கள்லாம் செய்யற பொழுது தான் பெயர் அதான் பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணுற பொழுது சொல்கிற வழக்கம் தே அப்படின்னு சொல்லி வைப்போம் பெயரை சொல்லி தே அப்படின்னு வைக்கிறது ஏன்னா அழைக்கப்பட்ட தாயார்னு அர்த்தம் அதே போல் ஜீவிச்சிருக்கிற பொழுது நாம்னி அப்படின்னு சொல்கிறதுன்னு வழக்கம் நட்சத்திரே ராசு ஜாதாயாக நாம்னியாக உங்கள் ஜனன்யாகா அப்படின்னு சொல்கிறது காலமான பிறகு நாம்னின்னு சொல்லப்படாது சபிண்டீகரணங்கிற ஸ்ராத்தம் ஆயிடுத்துன்னா அந்த நாம விட்டு போய்டுறது வாளுக்கு பெயர் விட்டு போயிடுறது ஆகையினாலே தா அப்படின்னு பெயர் அவளுக்கு சபிண்டீகரணத்திற்கு அப்புறம் நாம் சொ நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய சிராதமோ தர்ப்பணமோ எல்லாத்துலேயும் நாம் நீனு சொல்லப்படாது தாஹா அப்படின்னு சொல்லி தான் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிச்சிருக்கு அப்படி அப்படி ததா அழைக்கப்பட்ட தகப்பனாரை பார்த்து சொல்கிறது அந்த மந்திரம் ஏஷஹா தகப்பனாரான உங்களுக்குன்னு எடுத்து வச்சிருக்கு இந்த அன்னம் இந்த அன்னம் எப்படிப்பட்டது மதுமானு ரொம்ப ருச்சியாக சமைக்கப்பட்டிருக்கு தேன் கலந்த அன்னம் இது ஊர்மிகி சமிருத்தியாக அளவற்றது இந்த அன்னம் சரசவானு பித்தர்களுக்குன்னு எடுத்து வச்ச அன்னம் இது யாவு கொஞ்சம் தானே இருக்குது தம்பாலத்தில் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அக்னிச்ச பிருத்திவீச்ச தாவத்தியச மாத்திரா உலகத்தில் அக்னின்னு எவ்வளவு இருக்குது அப்படின்னு அலந்து முடிக்க முடியுமா முடிக்க முடியாது பிருத்திவி பூமியை அளந்து முடிக்க முடியுமா இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம்னு அலந்து முடிக்க முடியாது அப்படி அந்த அக்னி மாதிரியும் பூமி மாதிரியும் அளவற்றது இந்த அன்னம் கொஞ்சந்தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் சமிருத்தியாக இருக்கு தாவத்தீம் த ஏதாம் ததாமீ அப்படி அளவற்றதான இந்த அன்னத்தை உங்களுக்குன்னு நான் கொடுக்குறேன் யாகிரக்ஷிதோனுபதஸ்தா எப்படி அக்னி அளவற்றதோ அதுபோல் அளவற்ற இந்த அன்னத்தை நீங்கள் திருப்தியாக எடுத்துக்கணும் ஏவம் மகியம் பித்ரே கஷிதோனுபதா என்னுடைய பித்தக்களான உங்களுக்குன்னு உங்கள் பெயரை சொல்லி எடுத்து வச்ச இந்த அன்னம் நீங்களும் சமிருத்தியாக எடுத்துக்கணும் உங்களுக்கு திருப்தி ஏற்படணும் இந்த அன்னம் போராமல் போயிடுத்துங்கிற எண்ணம் வரக்கூடாது போரும் போருங்கிற அளவுக்கு இந்த அன்னமானது சமருத்தியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னத்தை பார்த்து சொல்கிறோம் ஸ்வதாபவா ஏ அன்னமே பித்திருக்களுக்குன்னு நீ திருப்தியாக போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறோம் தாகுஸ்வதாம் தை சகோபஜீவா அப்படி பித்திருக்களுக்குன்னு எடுத்து வச்ச இந்த அன்னத்தை பித்திருக்களான நீங்கள் எடுத்துண்டு திருப்தி நாங்கள் பிரார்த்திக்கிறது அவ்வளவையும் நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா ரிச்சஸ்தே மஹிமா ரிக்வேதத்தில் ரிக்குது எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பெருமை உங்களுக்கு உண்டு ஒவ்வொரு மந்திரங்களும் எவ்வளவு பிரார்த்திக்கிறதோ அவ்வளவு பலன்களையும் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு முதல் மந்திரம் பிரார்த்திக்கிறது ரெண்டாவது மந்திரம் பிதாமகர் தகப்பனாருடைய தகப்பனாரை உத்தேசித்து பிரார்த்திக்கிறது அடுத்த மந்திரம் தகப்பனாருடைய தாத்தாவை உத்தேசித்து பிரார்த்திக்கிறதுன்னு மூன்று மந்திரங்கள் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்